ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் தொடர்ந்து நலதமயந்தி சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த நலதமயந்தி சரித்திரத்தை கேட்டாலே கலிதோஷம் போகிறதுன்னு வியாசாச்சாரியால் மகாபாரதத்தில் சொல்லியிருக்கார் தனப்படி காலம்பரை எழுந்தவுடனே கார்கோட்டக நாகஸ்ய தமயந்தியா நலசியஜ ரித்துப்பர்ண ராஜரிஷேகே கீர்த்தனம் கலினாசனம் அப்படின்னு காற்கோட்டகிற நாகம் பாம்பு தமயந்தி நலன் ருத்துப்பர்ணங்கிற ராஜா இவாளெல்லாம் ஸ்மரிச்சுண்டாரே கலிதோஷம் போகிறதுன்னு காலம்பரை எழுந்தவுடனே இவாளை ஸ்மரிச்சுக்கணும் கலிதோஷம் போக்கக்கூடிய ஒரு சரித்திரம் இந்த நலதமயந்தி சரித்திரம் அற்புதமான சரித்திரம் ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரமும் கூட எந்த அளவுக்கு ஒரு தேசத்து ராஜாவாக இருந்தும் கூட அந்த பாபகர்மாவனாலேயும் தான் பண்ணின ஒரு சின்ன தோஷம் எந்த அளவுக்கு அது கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறத இந்த சரித்திரம் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது அதில் மேற்கொண்டு நலன் ஒரு தேசத்திலேயும் தமயந்தி ஒரு தேசத்திலையுமா இருந்துகிட்டு இருந்தா அக்ஞாத்தவாசம் பண்ணிகிட்டு இருந்தா அக்ஞாத்தவாசம்னா தன் பெயரை மாத்திண்டு உருவத்தை மாற்றிண்டு அப்படி வாழ்ந்துன்னு அந்த பாபம் போகிற வரையிலும் அப்படி நலன் தமயந்தி இவ்வா ரெண்டு பேரும் எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படிங்கிறது தமயந்தியினுடைய தகப்பனாரான பீமனுக்கு தெரியல அவன் தெரிஞ்சின்றான் எப்படி தெரிஞ்சிட்டான்னா அந்த தேர்ப்பாகன் வாரஷ்ணியன் அந்த நலனுடைய இரத்தையும் குழந்தைகளையும் அங்கே விடுற பொழுது அந்த தேர்ப்பாகன பீமன் கேட்டு என்ன நடந்தது என்னன்னு கேட்டு தெரிஞ்சின்றான் தெரிஞ்சுட்டு இவா ரெண்டு பேரையும் தேடுறத்துக்காக பிராமணாவை கூப்பிட்டு அனுப்பி அங்கங்கே நீங்கள் போகிற இடங்களில் விசாரிக்கணும் அங்கே எங்கேயாவது கண்ணில் பட்டால் கட்டாயம் எனக்கு தெரிவிக்கணும் தெரிவிச்சல்னா நான் உங்களுக்கு கட்டாயம் சன்மானம் உங்களுக்கு நான் பண்ணுறேன் இந்த ஒரு உதவியை நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு பண்ணணும்னு பீமன் கேட்டுண்டான் பிராம்ணால்கிட்ட அந்த பிராம்மணா கூட்டங்களில் சுதேவன் ஒரு பிராமணர் அவரும் அந்த விஷயத்தை கேட்டுண்டார் அப்படியே அவ கிளம்பி போனான் அப்போது திருவிழா வந்தது ஊர்ல திருவிழா வந்தது தமயந்தி இருக்கிற தேசத்தில் அங்கே விசேஷமாக ஹோமங்கள் யாகங்கள் ஏற்பாடு பண்ணி நடந்தது இந்த சுதேவன்கிற பிராமணர் அந்த யாகத்துக்கு வந்திருக்கார் அந்த யாகம் ஆரம்பித்து அங்கே நடக்கிறது அங்கே உட்காந்து பார்க்குற பொழுது அந்த ராணிக்கு பக்கத்தில் நிற்கிறா தமயந்தி அவளுக்கு அவனுக்கு அந்த பிராமணனுக்கு இந்த பொண்ணை பார்த்தால் ஒரு விசித்திரமாக இருக்குது முக ஜாடையை பார்த்தா பீமனுடைய ஜாடை தெரிகிறது அப்படின்னு பார்த்தார் பார்த்துட்டு மெதுவாக தெரிஞ்சின்றார் இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டார் அப்படி நடுப்புற கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிற பொழுது அவளை கூப்பிட்டார் கூப்பிட்ட நீ யார் எந்த ஊரும்னு அந்த சுதேவனுங்கிறவர் கேட்டார் அப்போது அவள் சொன்னால் நான் இந்த ராணிக்கு உதவியாக இருக்கேன் இங்கே அப்படின்னு சொன்னான் இல்லை உண்மையாக உன்னுடைய பேர் ஊறு கேட்ட உடனே அவள் ஹோன்னு அழுத அழுதுட்டு சொன்னால் என் பேர் தமயந்தின்னு பேர் நலன்தான் என்னுடைய கணவர் அப்படின்னு ஆரம்பித்து அது வரைக்கும் நடந்தத சொன்ன அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறத அந்த ராணி ராணியினுடைய பொண்ணு சுனந்தா பார்த்தா பார்த்துட்டு தன்னுடைய தாயார்கிட்ட போய் சொன்னாள் இவா ரெண்டு பேரும் பேசிக்கிறா முன்னாடியே பழக்கம் போல் இருக்கு வா அப்படின்னு சொன்னான் உடனே ராணி அந்த பிராமணரை கூப்பிட்டு இவள் யார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா யாருன்னு கேட்ட அப்போது அந்த சுதேவன் சொன்னார் இவள் தான் தமயந்தின்னு பேர் நலனை கல்யாணம் பண்ணிட்டு சுயம்பரத்தில் ரொம்ப சௌக்சமாக இருந்துருந்தா தம்பியினால் வஞ்சிக்கப்பட்டு இப்படி ஒரு நிலைக்கு இவள் ஒரு பக்கமும் அவள் ஒரு பக்கமுமாக இருக்கும்படியாக நேர்ந்ததுன்னு சொன்னார் அந்த சுதேவன் சொன்ன உடனே அவள் அணைச்சுண்டா தமயந்தியா அணைச்சிண்டு நீ தமயந்தியா நீ எனக்கு சொந்தமாச்சே அப்படின்னாவ அவளுக்கு ஒன்றுமே புரியல சுதேவருக்கும் ஒன்றும் புரியல சொந்தமாவது என்னன்னு விசாரிச்சா விசாரிக்கிற பொழுது நீ எனக்கு சொந்தமாகத்தான் நீ வரே எப்படின்னா நானும் உன்னுடைய தாயாரும் ரெண்டு பேரும் தசார்ண தேசத்து ராஜாவான சுதாமனுடைய புண்கள் அக்கா தங்கைகள் உன்னுடைய அம்மா பீமனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்துவிட்டா நான் இந்த சேதி தேசாவா சேதி தேசத்து ராஜாவான வீரபாகுவ கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே வந்துவிட்டேன் உன்னுடைய அம்மாவும் நானும் சகோதரிகள் நீ என்னுடைய சகோதரியோட பொண்ணு நீ பிறந்த புதுசில் நான் வந்து உன்னை பார்த்தது அதுக்கப்புறம் இப்பதான் நாம் நான் பார்க்குறேன்னு சொல்லி அணைச்சிருந்தா நீயும் ஒன்று சேர்ந்து இந்த ஊரும் உன்னுடைய ஊர் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியான காலம் வரும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும்னு தேத்தினா அவளுக்கும் ரொம்ப தைரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த இந்த ராஜா பீமன் என்ன இவள் எங்கே இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லியிருக்கார் அதனால் பீமனுக்கு இந்த தகவலை தெரிவித்தா சந்தோஷப்படுவர் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறேன்னார் அப்போது சொன்னால் கட்டாயம் சொல்லு இவளையும் நீ அழைச்சின்னு போன்னு அவளுக்கு வஸ்திரங்கள் ஆபரணங்கள்லாம் கொடுத்து அவளை சுதேவனோட அம்ச்சு வச்சா பீமன் ராஜாவுக்கு விதர்ப தேசத்துக்கு அவள் வந்து விதர்ப தேசத்தில் வந்து இறங்கினா தகப்பனாரை பார்த்து அணைச்சிட்டு அழுது அழுதா குழந்தைகள்லாம் இங்கே இருக்கா அவரெல்லாம் பார்த்து அழுதா ராஜா தைரியம்னு சொன்ன கவலைப்படாத நல்லது நடக்கும் எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கப்படாதா இது மாதிரி அவர் செய்கிறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் வந்து சொல்லியிருப்பேனே அவருக்கு தவறு பண்ணப்படாதுன்னு நான் சொல்லியிருப்பேனே நீ சொல்ல இருக்கட்டும் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு ராஜா தைரியம் சொல்லி வச்சிருந்துருந்த அவளுக்கு நலன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னான் தகப்பனார்கிட்ட அப்போது தகப்பனார் கட்டாயம் தேடுவோம் நானும் பிராமணர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் அவர்கள் அங்கங்கே பார்த்துட்டுருக்கா கட்டாயம் கிடச்சிடுவார் அப்படின்னு சொன்னான் அந்த சரித்திரம் எப்படி நீழக்க போகிறது எப்படி பூர்த்தி ஆகிறது அப்படின்னா அந்த தமயந்தி ஒரு லெட்டர் ஒன்று தயார் பண்ணுறா தனக்கு ஸ்வயரம் நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு லெட்டர் ஒன்று தயார் பண்ணி அந்த சுதேவனுங்கிற பிராமணர்கிட்ட கொடுத்து நீ எல்லா தேசத்து ராஜாக்கள்கிட்டையும் போகணும் அவர் வந்து எங்கேயாவது ஒரு ராஜாவினுடைய சேவக்கனாக தான் இருக்கணும் ஒன்றும் பாக்கத்தில் சமையலில் ரொம்ப கெட்டிக்காரர் அவர் சமயக்காரராக இருக்கணும் இல்லைன்னா சாரத்தியாக இருக்கணும் இது மாதிரி எங்கே இருக்கார்னு பாரு அதில் கெட்டிக்காரனாக யாராவது இருக்கான்னு சொன்னால் அவள்கிட்ட இந்த ரெட்டரை கொண்டு போய் கொடுன்னு தமயந்தி சொன்னான் அவர் அப்படி போகிற பொழுது அயோத்திக்கு போய் சேர்ந்தார் அங்கே எல்லோரும் சொன்னால் இவன் சமைச்சா ரொம்ப நன்றாக இருக்கும்னு எல்லாரும் பேசின்றா அதை பார்த்துட்டு அவன்கிட்ட கொடுத்தா லெட்டர் அவன் அதை படித்த உடனே தமயந்திக்கு சுயம்பரமா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் அப்படி விட்டுருக்கப்படாது என்ன நம்பி விட்டுருக்கார் ராஜா நான் அவளை கைவிட்டுட்டேன் ஆனால் சுயம்பரத்துக்கு போகிற அளவுக்கு அவள் ஒன்றும் அப்படி முடிவெடுக்கிறவள் இல்லையே அப்படின்னு யோஜனை பண்ணிவிட்டு தெரிஞ்சின்றான் இந்த சமாச்சாரத்தை அந்த ராஜா கிட்ட நலன் அப்படி அவன் திரும்ப அந்த தேசத்தை நோக்கி கிளம்பி வரான் அப்படி வர்ற பொழுது அவனுக்கு இந்த பாபம் பூர்த்தி ஆகிறது முடியறது தன்னுடைய உடம்பில் உள்ள நிறம் மாறுறது கலி தன்னை விட்டு போகிறான் தன்னை விட்டு நீங்கி அவள் திரும்ப அங்கே வந்து தமயந்தியை வந்து அடைஞ்சான்னு அந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது நலதமயந்தி சரித்திரம் ரொம்ப அத்தமான சரித்திரம் இது இந்த அளவுக்கு தான் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய விரிவாக்கம் நடுவில் நிறையா சம்பவங்கள் நடக்கிறது அங்கங்கே அங்கங்கே நடுப்புற இந்த லெட்டர் அந்த ராஜாவுக்கு போய் சேர்றது ரித்துபர்ணனுக்கு அந்த ராஜா இந்த நலனை அழைச்சின்னு நான் இந்த சுயம்பரத்துக்கு போகணும் நீ தான் சாரதியாக வரணும்னு அவனை அழைச்சின்னு போனான் சுயம் வரத்துக்குன்னு நிறைய சம்பவங்கள் மற்ற புராணங்களில் விரிவாக காட்டப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் இந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார் அப்படி ரெண்டு பேருமாக சேர்ந்து அப்புறம் ராஜ்ஜபாரம் பண்ணி சௌக்கியமாக இருந்தான்னு மகாபாரதத்தில் இந்த நலதமயந்தி சரித்திரம் பூர்த்தி ஆறுது அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை கேட்கணும் அத்தனை பேருக்கும் கலிதோஷம் நீங்கணும் நல்ல எண்ணங்கள் நல்ல தேக ஆரோக்கியம் வரணும் மனசாந்தி ஏற்படணும் மனசு சுத்தி இந்த புராண சிரவணத்தினால்தான் ஏற்படுறது அப்படி அத்தனை பேருக்கும் மனசாந்தி ஏற்படணும்னு மகாபரிவாருடைய சந்நிதியில் பிரார்த்தனை நின்று இன்னொரு தர்மத்தோடு அடுத்த பார்ப்போம்